முக்தா யுத்தம் நபி சொல்லா அலி ஹொசல்லாம் அவர்களின் காலத்தில் முஸ்லிம்கள் சந்தித்த மிக பயங்கரமான போர் இதுவே ஆகும் கிறிஸ்தவ நாடுகளையும் நகரங்களையும் முஸ்லிம்கள் வெற்றி கொள்ள இது ஒரு தொடக்கமாக அமைந்தது இந்த போர் ஹிஜிரி எட்டு ஜுமாத்தா அல் ஊலா கிபி அறுநூற்றி ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் நடைபெற்றது முக்தா என்பது ஷாம் நாட்டின் பல்கா மாநிலத்தின் கீழ் பகுதியிலுள்ள ஓர் ஊர் இங்கிருந்து பைத்துல் மஹதஸ் ரெண்டு நாட்கள் நடக்கும் தொலைதூரத்தில் உள்ளது யுத்தத்திற்கான காரணம் நபி சொல்லாஹ் அலை வசலம் அவர்கள் புஸ்ராவின் மன்னருக்கு கடிதம் ஒன்றை எழுதி அல் ஹாரிஸ் இவ்னு உமேர் அல் அசதிர் அது அல்லாஹ் அவர்களிடம் கொடுத்து அனுப்பினார்கள் ஆனால் போகும் வழியில் பல்கா மாநிலத்தின் கவர்னராக இருந்த ஷுராக்பீல் இவ்னு அம்ரு அல் கசானி என்பவன் அவரை கைது செய்து கொன்றுவிட்டான் தூதுர்களை கொலை செய்வது அரசியல் குற்றங்களில் மிக கடுமையானதாகும் பகிரங்கமாக போருக்கு அழைப்பு விடுப்பதை விட தூதரை கொலை செய்வது மிக கொடிய ஒன்றாக கருதப்பட்டது தனது தூதர் கொல்லப்பட்ட செய்தியை அறிந்தவுடன் நபி சொல்லல்லா அலிவஸ்லம் பெரும் கவலைக்கு உள்ளானார்கள் மூவாயிரம் வீரர்கள் கொண்ட பெரும் படை ஒன்றை தயார் செய்து அவர்களிடம் சண்டையிட அனுப்பி வைத்தார்கள் ஆதாரம் ஜாது மகத் ஃபதுல் பாரி அஹாப் போரை தவிர வேறு எந்த போரிலும் முஸ்லீம் வீரர்களின் எண்ணிக்கை இந்த அதிகம் இருந்ததில்லை படை தளபதிகள் நபி சொல்லல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் இந்த படைக்கு முதலாவதாக ஜெய்த் இப்னா ஹாரிசாவை தளபதியாக ஆக்கிவிட்டு கொல்லப்பட்டால் ஜாஃபர் தளபதியாக இருப்பார் ஜாஃபரும் அப்துல்லா இப்னு ரவாகா தளபதியாக இருப்பார் என்று கூறி வெள்ளை நிற கொடியை ஹாரிசாஹ் அன்பு கையில் கொடுத்தார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி நபி அவர்களின் அறிவுரை பின்பு நபி சொல்லாஹ் அலேவசலம் அவர்கள் தோழர்களுக்கு வழங்கிய அறிவுரை என்னவென்றால் நீங்கள் அல் ஹாரிஸ் இப்னு உமைர் கொல்லப்பட்ட இடத்திற்கு சென்று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 கட்டடங்களை இடிக்காதீர்கள் ஆதாரம் சஹீகுல் புகாரி சுனன் அபு தாவுத் சுனனு திருமிதி இப்னு மாஜா படையை வழி அனுப்புதல் அப்துல்லா இப்னு ரவாகார் அஜியுல்லா வான்கு அழுதல் இஸ்லாமிய படை புறப்பட தயாரான போது அவர்களை வழி அனுப்புவதற்காக மக்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள் படைக்கும் அதன் தளபதிகளுக்கும் பிரியா விடை கொடுத்து சலாம் கூறினார்கள் தளபதிகளில் ஒருவரான அப்துல்லா இப்னு ரவாகார் அதி அல்லாஹ் அழலானார்கள்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 முஸ்லிம்கள் எதிரிகளின் நாட்டை நோக்கி புறப்பட்டார்கள் இறுதியாக பல்காவின் கிராமங்களில் ஒன்றான மஷாரிப் என்ற இடத்தில் இரு படைகளும் சந்தித்தன எதிரிகள் நெருங்கி வர முஸ்லிம்கள் சற்று பின்வாங்கி முக்தா என்ற இடம் வந்து அங்கு தங்களது முகாம்களை அமைத்து கொண்டார்கள் அங்கிருந்து போருக்கான தயாரிப்புகளை செய்ய தொடங்கினார்கள் முஸ்லிம்கள் படையின் வள பக்கத்திற்கு குத்வா இவனு கதாதாவை தளபதியாகவும் இடப்பக்கத்திற்கு உபாதா இவனு மாளிக்கை தளபதியாகவும் ஆக்கினார்கள் யுத்தத்தின் ஆரம்பம் முக்தா என்ற இடத்தில் இரு படைகளும் சண்டையிட்டன மூவாயிரம் பேர் இரண்டு லட்சம் வீரர்களுக்கு சமமாக சண்டையில் ஈடுபட்டார்கள் என்ன ஆச்சரியம் உலகமே திகைப்புடன் பார்க்க ஆரம்பித்தது ஆம் ஈமானிய புயல் வீச ஆரம்பித்தால் இப்படித்தான் ஆச்சரியங்கள் நடக்கும் நபி அவர்களின் விருப்பத்திற்குரிய தோழரான ஜயித் ரத்தியுல்லாஹ் முதலில் கொடியை ஏந்தி கடுமையான யுத்தம் புரிந்தார் அவர் அன்று வீரத்திற்கு என்ன உதாரணம் சொல்ல முடியும்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 இரு ரகக்கைகளை உடைய ஜாஃபர் என்றும் கூறப்படுகிறது இப்னு உமர் ரதியாஹ் வான்கு அறிவிக்கின்றார்கள் வெட்டப்பட்டு கிடந்த ஜாஃபரை நான் பார்த்தேன் அவரது உடம்பில் ஈட்டி மற்றும் வாலின் ஐம்பது காயங்கள் இருக்க கண்டேன் அதில் எந்த காயமும் உடம்பின் பிற்பகுதியில் இல்லை ஆதாரம் சஹீகுல் புகாரி மற்றொரு அறிவிப்பில் இப்னு உமர் ரதியு அல்லாஹ் வான்கு நானும் முக்தா போரில் கலந்து கொண்டேன் போர் முடிந்த பிறகு ஜாஃபர் இப்னு அபு தாலிப் ரதியுல்லா வான்கு அவர்களின் உடலை தேடினோம்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 குதிரையிலிருந்து கீழிறங்கி போர்க்களத்தை நோக்கி ஓடியபோது அவரது ஒன்றுவிட்ட சகோதரர் ஒரு இறைச்சி துண்டை கொண்டு வந்து இதன் மூலம் உங்களது முதுகிற்கு வலு சேர்த்து கொள்ளுங்கள் இந்த நாட்களில் நீங்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிவிட்டீர்கள் என்று கூறினார் அவரது கையிலிருந்த இறைச்சி துண்டை வாங்கி ஒரு கடிகடித்துவிட்டு மீதமுள்ளதை வீசி எறிந்துவிட்டார் பின்பு தனது வாளை உருவிக்கொண்டு போர்க்களத்தில் குதித்தவர் இறுதி போரிட்டு வீரமரணம் அடைந்தார் அல்லாஹுவின் வாழ் கொடியை ஏந்தியது அப்துல்லா ரொல்லாக வன்கு வீர மரணம் அடைந்து கீழே விழும் நேரத்தில் அஜிலான் கிளையை சேர்ந்த சாபித் இப்னு அக்ரம் ரத்தியல்லாக வன்பு என்ற வீரர் கொடியை ஏந்தி கொண்டு முஸ்லிம்களே உங்களில் ஒருவரை உடனே தலைவராக தேர்ந்தெடுங்கள் என்று கூறினார் மக்கள் நீர்தான் அவர் என்று கூறினார்கள் அது என்னால் முடியாது என்று கூறிவிட்டார் மக்கள் காலித் இப்னு வலித் ரதியொல்லாக வன்கு அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள் கொடியை கையில் எடுத்த காலித் ரதியொல்லாக வன்கு காஃபியர்களுக்கு நிராகரிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான போரை நிகழ்த்தினார்கள் காலி தளதியொல்லாக அன்பு கூறுகிறார் முக்தா போரின் போது எனது கையில் ஒன்பது வாள்கள் உடைந்தன யமன் நாட்டில் செய்யப்பட்ட ஒரு பட்டை வாள் எனது கையில் நிலைத்திருந்தது ஆதாரம் சஹிகுல் புகாரி முக்தா போர்க்கள செய்திகளை அல்லாஹ் வஹியின் மூலமாக நபி உடனுக்குடன் தெரிவித்தான் போரின் போது நபி சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் முதலில் கொடியை ஜெயிது ஏந்தினார் அவர் கொல்லப்பட்டார் இரண்டாவதாக ஜாஃபர் ஏந்தினார் அவரும் கொல்லப்பட்டார் மூன்றாவதாக அப்துல்லா இன் ரவாகா ஏந்தினார் அவரும் கொல்லப்பட்டார் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போது நபி கண்களிலிருந்து நீர் வழிந்தோடியது பின் கொடியை அல்லாஹுவின் வாள்களில் ஒரு வாழ் ஏந்தியது அல்லாஹ் அவர் மூலமாக முஸ்லிம்களுக்கு வெற்றி அளித்தான் ஆதாரம் சஹி உல் சண்டை ஓய்கிறது முஸ்லிம் வீரர்கள் தங்களது முழு வீரத்தையும் திறமையையும் துணிவையும் வெளிக்கொணர்ந்தாலும்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 முஸ்லிம்கள் ஏதோ சதி செய்ய நாடுகின்றார்கள் என்று எண்ணிய ரோம் வீரர்கள் முஸ்லிம்களை பின்தொடர்வதை விட்டுவிட்டு அவர்களும் பின்வாங்கினார்கள் இவ்வாறு முஸ்லிம்களை விரட்டும் எண்ணத்தை கைவிட்டு விட்டு தங்களது நாடுகளுக்கு எதிரிகள் திரும்பிவிட்டார்கள் இவ்வாறு முஸ்லிம்கள் எவ்வித ஆபத்தும் இன்றி மதினா வந்து சேர்ந்தார்கள் ஆதாரம் பாரி ஜாது மது இருதரப்பிலும் கொல்லப்பட்டவர்கள் பனிரெண்டு முஸ்லிம்கள் இந்த போரில் வீர அடைந்தார்கள் ரோமர்களில் எத்தனை நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற விவரம் சரிவர தெரியவில்லை இருந்தாலும் போரின் முழு விவரங்களை ஆய்வு செய்து பார்க்கும்போது அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என தெரிகிறது யுத்தத்தின் தாக்கம் எந்த பழிவாங்கும் நோக்கத்துக்காக முஸ்லிம்கள் இவ்வளவு பெரிய சிரமங்களை சகித்தார்களோ அந்த நோக்கத்தை முஸ்லிம்கள் இப்போரில் அடைந்து கொள்ளவில்லை என்றாலும் இந்த போர் முஸ்லிம்களுக்கு பெரும் புகழை தேடித் தந்தது அரபியர்களின் உள்ளங்களில் முஸ்லிம்களை பற்றி பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியதுடன் அவர்களை வியப்பிலும் ஆழ்த்தியது ரோமர்கள் அக்காலத்தில் பேராற்றல் மிக்கவர்களாக இருந்தார்கள்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 எனவேதான் எப்போதும் முஸ்லிம்களுடன் வம்பு செய்து வந்த பெரும்பாலான அரபு கோத்திரத்தினர் இந்த போருக்கு பணிந்து இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் சுலைம் அஷ்ஜஹ் கத்பான் துஃப்யான் ஃபஜாரா ஆகிய கோத்திரங்கள் எல்லாம் இஸ்லாமை தழுவினார்கள் பிற்காலத்தில் ரோமர்களுடன் முஸ்லிம்கள் செய்த போர்களின் தொடக்கமாக இந்த போர் இருந்தது முஸ்லிம்கள் ரோமர்களின் நகரங்களையும் தூரமான நாடுகளையும் வெற்றி கொள்வதற்கு முன்மாதிரியாக இந்த போர் அமைந்தது தாத்து சலாசில் படைப்பிரிவு ஷாம் நாட்டின் மேற்புறங்களில் வசிக்கும் அரபியர்களின் நிலைப்பாட்டை நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் இந்த போர் வாயிலாக நன்கு விளங்கி கொண்டார்கள் ஏனென்றால் இவர்களெல்லாம் ரோமர்களுடன் சேர்ந்து கொண்டு இந்த போரில் முஸ்லீம்களை தாக்கினார்கள் எனவே ரோமர்களை விட்டு இவர்களை பிரித்து முஸ்லீம்களோடு இணக்கமாக்க வேண்டும் அப்போதுதான் மற்றொரு முறை நம்மை எதிர்ப்பதற்கு இதுபோன்ற பெரும் கூட்டம் ஒன்று திரளாது என்று நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் முடிவு செய்தார்கள் இத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அம்ரு இவன் ஆசை தேர்வு செய்தார்கள் ஏனென்றால் இவரது தந்தையின் தாய் அப்பகுதியில் வசிக்கும் பலி கிளையினரை சேர்ந்தவராவார் எனவே அவர்களுடன் நட்பு ஏற்படுத்திக் கொள்ள இவரை தேர்ந்தெடுத்து முக்தா முடிந்த உடனேயே ஹிஜிரி எட்டு ஜுமாத் ஆஹ்ராவில் நபி சொல்லாஹ் அலைவசம் அனுப்பி வைத்தார்கள் இந்த படை அனுப்பப்பட்டதற்கு மற்றொரு காரணமும் சொல்லப்படுகிறது அதாவது ஹுலாஹா கிளையினர் முஸ்லிம்களின் மீது தாக்குதல் நடத்த ஒன்று திரள்கின்றார்கள் என்ற செய்தி ஒற்றர்கள் மூலம் நபி தெரியவர அவர்களை எதிர்ப்பதற்காக இந்த படையை நபி சொல்லலாஹ் அலைவாசுலம் அனுப்பினார்கள் ஒருவேளை ரெண்டு காரணங்களை முன்னிட்டும் நபி அவர்கள் இந்த படையை அனுப்பியிருக்கலாம் அம்ருவாஸ் அபியுல்லா அனு அவர்களுக்கு நபி சொல்லாஹ் ஹலைவசலம் வெள்ளை நிறத்தில் ஒரு பெரிய கொடியையும் கருப்பு நிறத்தில் ஒரு சிறிய கொடியையும் வழங்கி முன்னூறு முக்கிய வீரர்களுடன் அனுப்பினார்கள் இரவில் பயணிப்பதும் பகலில் பதுங்குவதுமாக அந்த படையினர் சென்றார்கள் எதிரிக் கூட்டத்தினர் தங்கியிருக்கும் இடத்தை நெருங்கிய போது அங்கு மிக அதிகமான எண்ணிக்கையில் எதிரிகள் இருக்கின்றார்கள் என்ற செய்தி அமுருக்கு தெரிய வந்தது உடனே அவர் ராபி இவ் மக்கீஸ் என்பவரை நபி அவர்களிடம் உதவி கேட்டு அனுப்பி வைத்தார் நபி சல்லா ஹலைவசலம் அபு உபேதாவுக்கு ஒரு கொடியை கொடுத்து இருநூறு தோழர்களுடன் அனுப்பினார்கள் இந்த தோழர்களில் அபுபக்கர் உமர் உதயுல்லா வன்ஹும் மற்றும் மொஹாஜிர் அன்சாரிகளில் கீர்த்தி மிக்க தோழர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் அம்ருதியுல்லாஹ் ஹன்கு அவர்களுடன் அபு உபைதா ரதியுல்லா ஹான்கு வந்து சேர்ந்து கொண்டார்கள் தொழுகை நேரம் வந்தபோது அபு உபைதா ரதியுல்லா ஹான்கு மக்களுக்கு தொழவைக்க நாடினார்கள் நான் தான் அமீர் படைத்தலைவன் நானே தொழவைப்பேன் நீர் எங்களுக்கு உதவிக்காகத்தான் வந்திருக்கின்றீர் என்று அம்ருல்லாஹாஹாஹாஹ்ஹன்கு கூற இதை அபு உபைதா ரதியுல்லாஹாஹாஹாஹாஹ் ஒன்பு ஏற்றுக்கொண்டார்கள் அதற்குபின் அம்ருதான் மக்களுக்கு தொழுகை நடத்தி வைத்தார்கள் அம்ருரதியுல்லாஹ் ஹான்கு படையை அழைத்துக்கொண்டு குழாஆத்திரத்தினர் வசிக்கும் பகுதி அனைத்தையும் சுற்றினார்கள் இறுதியில் முஸ்லிம்களை எதிர்க்க தயாராக இருந்த எதிரிகளின் ஒரு கூட்டத்தினரை கண்டபோது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி நாலா புறமும் அவர்களை சிதறடைத்தார்கள் எடுத்துக்கொண்ட பணியை வெற்றிகரமாக முடித்து திரும்பிக் கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் மற்றும் போர்க்கள தகவல்களையும் நபி சல்லா ஹலைவசலம் அவர்களிடம் கூறும்படி அவுஃப் இப்னு மாலிக் அஷ் ஜையை அம்ரு இப்னு ஆஸ் ரதியாஹ் அனுப்பினார்கள் தாத்துஸ் சலாசில் என்பது வாதில் குரா என்ற பகுதிக்கு பின்னுள்ள இடமாகும் அதற்கும் மதினாவுக்கும் மத்தியில் பத்து நாட்கள் நடை தூரம் உள்ளது இவனு இசாக்கு ரஹமத்துல்லாஹி அலைய கூறுவதாவது கோத்திரத்தினர் வசிக்கும் இடத்தில் உள்ள ஒரு கிணற்றருகில் முஸ்லிம்கள் தங்கினார்கள் அக்கிணற்றின் பெயர் சல்சல் என்பதால் இப்படைக்கு பெயர் தாத்து சலாசில் என வந்தது ஆதாரம் இவ்ணு ஹிஷாம் ஜாது மகாத் அபு கதாதா படை பிரிவு கத்பான் கிளையினர் கலீரா என்ற இடத்தில் ஒன்று கூடி மதினாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக திட்டமிடுகின்றார்கள் என்ற தகவல் நபி சொல்லாஹ் ஹலிவஸ்லம் அவர்களுக்கு எட்டியது ஹலீரா என்பது நஜீது மாநிலத்தில் முஹாரிப் கோத்தரத்தினர் வசிக்கும் இடம் எனவே நபி சொல்லலாஹ் ஹலிவாஸ்லம் அவர்கள் பதினைந்து வீரர்களுடன் அபு கதாதாவை அனுப்பி வைத்தார்கள் அங்கு சென்ற அபு கதாதா ரதியல்லா வான்கு பல எதிரிகளை கொன்றுவிட்டு சிலரை சிறைபிடித்து கனிமா பொருட்களுடன் மதினா திரும்பினார்கள் மொத்தம் பதினைந்து நாட்கள் இவர்கள் மதினாவை விட்டு வெளியே இருந்தார்கள் ஆதாரம் தல்